சதாவசம் சங்கராச்சாரிய மதப்பந்தேபரம் பயன் மமா ம கண்டால நம்ம கன்க்ளூஷன் பண்ணினோம் அது வந்து ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் அது நம்ம மறக்கக்கூடாது இந்த கேள்வி வந்து கேனேஷிதம் யாரால் எவரால் இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது இந்திரியங்கள் மனசு ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் மனசு இது அச்சேதனம்னு புரிந்து கொண்ட இதுக்கு சேதனமான வஸ்து எதுன்னு கேட்கிறான் அதாவது சேதனமான ஆத்ம சைத்தன்யம் எது கிம் அவரது இதோட நோக்கம் அல்டிமேட்டிவ் என்ன இதுதான் குரு என்ன சொல்றாரு இவன் கேட்க மாதிரியே பதிலும் கூறுகிறார் சோ அது வந்து மனசுனால பார்க்க முடியாது இதனால பார்க்க முடியலாம் சொல்லிட்டு இந்திரிய அகோச்சரம் அது சொல்லவும் முடியாது உனக்கு வந்து எப்படி பார்க்கலையோ அதே போல உனக்கு காட்டவும் முடியாது பிகாஸ் அது பிரமேயம் கிடையாது அது பிரமாதாவாக இருக்கிற ஆத்ம சைத்தன்யம் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்ம சைத்தன்யத்தை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது வந்து அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அறிந்ததுக்கும் அறியாததுக்கும் அப்பாற்பட்டது எதுவோ அந்த ஆத்ம சைத்தன்யம் அறிந்தது அறியாதது ஆத்மா அகம் ஆத்ம சைத்தன்யம் அனாத்மாவை ரெண்டா பிரிச்சோம் அறிந்தது அறியாதது ஏன் அது பிரச்சின இனிமே புதுசா எதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேயோ பாடி மைண்ட் எது இருக்கிறதோ அது அநாத்மா அது ஆத்மா கிடையாது எதெல்லாம் நீ தெரிஞ்சிக்கலையோ இனிமே போய் ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆத்மா எல்லாத்தையும் அறிந்து கொள்றது ஆத்ம சைத்தனையும் அகம்னு புரிஞ்சுக்கோ அப்போ இதுல இருந்து நீ வெளியிலையும் போக முடியாது உள்ளரையும் போக முடியாது இருக்கிறது யாரோ அந்த ஆளுதான் நீ அறிந்து கொள்கின்ற கான்சியஸ் எதுவோ அதுதான் நீ அதுதான் பிரம்மன் வேறு இந்த ஆத்ம சைத்தனத்துக்கு வேறாக இருப்பது எதுவும் பிரம்மன் அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அதுக்காக அஞ்சு விஷயம் திருப்பி திருப்பி சொல்றாரு சொல்லி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து எப்படி இது கன்க்ளூஷன் பண்ணோம் அகம் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம் அகம் மனசோ மனகா அகம் வாசோகா வாச்சம் அப்படின்னு அகம் அங்க போட்டுக்கணும் ஓகே சைத்தன்யம் பிரம்மன் போட்டுக்கிட்டா சௌரியமா இருக்கும் ஆனா கன்க்ளூஷன் என்ன அகம் இந்த வாக்குனுடைய வாக்கு நான் கண்ணோட கண்ணு நான் ஓகே அப்படின்றத போட்டுக்கணும் சோ அப்போ சோ எல்லாத்துக்கும் இது புரிஞ்சிருக்கான் இந்த சீடன் இந்த சிஷியன் சரியாதான் புரிஞ்சிருக்கானா தப்பாதான் புரிஞ்சிருக்கானா அந்த அந்த இது டே மகனே பாருடா பார்த்தையா பார்த்தம்பா நன்னா பார்த்தியா உத்து பாத்தியா நல்லா பார்த்துட்டேன் சொல்ல அப்புறம் இவரும் எப்படிப்பட்டவர் எதை பாக்கணுமோ அதெல்லாம் டீட்டெயிலா சொல்லணும்ல பாத்துட்ட பாத்துட்ட கடல்ல நடுக்கடலை போகும்போது அந்த மாண்டோ மாறி நீ இருக்கணும் பெரியதான் பெரிய சோல்ஜர் ஆகணும் குதிரையில பாத்து குதிரையை பாத்தியா குதிரை மேல ஒருத்தர் உட்காந்து அவனை பாக்கலையே நீ பார்க்கலையே நீ காட்டவே இல்லையே அது காட்டலையா அதுதான் இப்படி கை காட்டின பார்க்கும்போது குதிரை தான் தெரிஞ்சது சின்ன பையனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் இங்க இருந்து இப்படி பார்த்திருப்பான் குதிரை தெரிஞ்சிருக்கும் அர்த்தம் அப்போ இவன் காட்டினது குதிரை இவன் காட்டினது அந்த குதிரை மேல இருக்க ஆள் இவன் பார்த்தது குதிரைய அப்ப குரு இவ்வளவு கஷ்டப்பட்டு வாக்கு வாக்குலாம் சொல்லி அறிந்தது அறியாததெல்லாம் இவ்வளவு கன்ஃபியூஸ் பண்ணலாம் சொல்லி நீ புரிஞ்சுருக்கியா புரியலையா இல்லை சில சமயம் டீச்சிங் பிறகு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு முன்னாடியே கொஞ்சம் புரிஞ்சாமதிருக்கும் சில டீச்சர் என்ன பண்ணுவோம் அவங்க சமத்துனால இருந்ததும் கொலாப்ஸ் பண்ணிடுவாங்க அப்படி சில டீச்சர்ஸ் இருப்பான் ஓகே அப்படி ஸோ இதெல்லாம் இருக்கிறது இவன் இவனுடைய சொந்த விஷயத்திலேயே டெவலப் பண்ணணும் தயார் பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் கிஞ்சித்துக்கு தப்பு கூட ஆயிடக்கூடாது சொல்லிட்டு ரெண்டாவது அத்தியாயம் ஃபுல்லா மனநம் டாப்பிக் ஸோ எப்படி இதை மிஸ் பண்ணவே கூடாது ஃபஸ்ட் டாபிக் வந்து சிரவணம் டாபிக் செகண்ட் டாபிக் மனனமா இருக்கிறது ஏன்னா நீ எப்படி சொன்னாலும் தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இருக்கு வீட்டில் தகராறு வரதே இதனால தான் நான் அப்படி சொல்லலை நான் இப்படித்தான் சொன்னேன் எனக்கு தெரியும் நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் தகராறு அதனால கோச்சுப்பாங்க நாலு நாள் பேச மாட்டாங்க அப்புறம் மெதுவா ஒண்ணு இப்படி பேசுவோம் அப்புறம் அது பேசும் பேசாம இருக்க முடியாது கரெக்டா அதனால இதெல்லாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுல இருக்க ப்ராப்ளம் அதுல இருந்து நீங்க ஒண்ணு புரிஞ்சுன்னு இருக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும் இன்னொருத்தருக்கு புரிய வைக்க முடியாதுன்றது புரிஞ்சிருக்கணும் இது தெரிஞ்சுத்துனா ஓஹோ இந்த வீட்டில் யார் என்ன புரிஞ்சுக்கிறான் ஒருத்தரம் புரிஞ்சுறேன் ஏன்னா நானே என்னை புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கேன் அப்படி இருக்கும்போது இன்னொருத்தரை எப்படி புரிஞ்சுக்க முடியாது அதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க சும்மா இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க இந்த குரு அப்படிதான் பண்றாரு அதனால சொல்ல வேண்டியது சொல்லிட்டு ஊத ஊத வேண்டி சங்க ஊதிவேடா அப்படின்னா ஊத வேண்டி சங்க என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த சங்கு ஊதரவன் இருக்கான் அவன் என்ன பண்ணுவான் எல்லா ஒரு பத்து ஊருக்கு போய் சங்கு ஊத்தன அவன் அந்த காலத்தில் அதனால இவன் முதல் ஊர் புறப்பட இவன் ஊர்ல இருந்து மூணு மணிக்கே ஊதிடுவான் எவனும் எழுந்துக்க மாட்டான் எழுந்துக்கிறது அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு ஊதினா எழுந்துப்பான் ஓகே அதனால ஊத வேண்டிய சங்க ஊதி வைப்போம் எழுந்துக்கும் போது எழுந்துட்டு நம்ம போவோம் டூட்டிக்கு அப்படின்னு சொன்னா அதுதான் ஊத வேண்டிய சங்க ஊதி வைப்போம் அப்படின்னா சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தா ஆண்டி அப்படி ஒரு கதை இருக்கிறது இருக்கிறது இந்த பிரஜாபதி ஒருத்தர் பிரஜாபதினா எல்லா பிரஜைகளுக்கும் பதி பிரமாஜி படைச்சு அதுல படைப்பில் அசுர குளத்திற்கு ஆள் வந்து விரோச்சனன் பேரு தேவர்களுக்கு வந்து இந்திரன் பேரு தேவேந்திரன் இவர் ரெண்டு பேரும் பிரஜாபதி கிட்டே போய் சீடர்கள் ஆனாங்க ரெண்டு பேரும் அப்பா கிட்ட குரு சிஷியா போய் சேர்ந்தாங்க குரு வந்து உபதேசம் பண்ணார் என்ன உபதேசம் கண்ணில் படுற புருஷனே ஆத்மா அது இறப்பற்றது பயமற்றது பிரம்மன் அப்படின்னு உபதேசம் பண்ணார் ஓகே குரு என்ன சொன்னாரு திருஷ்டம் யயே புருஷோ திருஷ்ய அமிர்தம் அபயம் ஏத்தத் நீ கண்ணுல எதை பார்க்கிறையோ அதுதான் அந்த புருஷனே ஆத்மா அப்படின்னு புரிஞ்சிட்டோன்ன இந்த மேதாவியிருக்கான விரோசனன் நேரா போய் கண்ணுல போய் பார்த்தான் இந்த விஷுல போய் கண்ணாடியில் பார்த்தோம்ல நேர பார்த்தான் முடிவு பண்ணிட்டான் இவனுக்கு முயற்சி பண்றவன் கலையறத்துக்கு முயற்சி அப்படி வேணா இல்லையா எடுத்துட்டோம் மனசு நோகம் முயற்சி பண்ணுகிறவர்கள் தேவர்கள் முயற்சி பண்ண அதே கன்ஃபார்ம் முடிவு பண்ணுற அப்படி போகும்போது இந்த தேவேந்திரன் யோசிச்சா அபயம் அமிர்தம் சொல்ற அது அழியாதுன்னு உடம்பு அழிஞ்சு போயிடுமே வேற ஏதோ ஒரு சொல்லிட்டு போய் போய் போய் உட்காந்து அதுக்கப்புறம் விஷயத்தை கேட்டு அப்ப உபதேசம் வந்து விரோச்சனனுக்கும் இந்திரனுக்கும் ஒரே மாதிரி தான் உபதேசம் ஒருத்தன் வேற மாதிரி புரிஞ்சுக்கணும் இன்னொருத்தன் இன்னொரு மாதிரி புரிஞ்சுக்கிறான் சாதாரண ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா டீச்சர் ஒரே மாதிரி தான் சொல்லி கொடுக்குறாரு ஏன் ரேங்க் டிஃப்ரெண்ட் ஆகிறது மாத்திரி டிஃபரெண்ட் ஆகிறத சில பேர் ரெட்டா போட்டுட்டு வருவான் அடியில அலங்காரத்தோட வருவான் அப்படிலாம் இருக்கிறது நாற்பது ரேங்க் என்ன நாற்பது பேருக்கும் நாற்பது ரேங்க் நாற்பது பேர் இருப்பான் ஏன்னா சங்கர் ரொம்ப அழகா சொல்ற ஒரு விஷயம் டீச்சிங் பண்ணா கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா புரிஞ்சுப்பான் லௌகிக விஷயத்துக்கு அப்படின்னா கேட்க வேண்டாம் இது புரியாத புதிர் வரது புரிஞ்சுக்க முடியாத புரிஞ்சுக்கிறது புரியல குரோஹோதாம் கச்சித் யாவத் பிரதிபத்தியதே கச்சித் கச்சித் விபரீதம் கச்சித் ந பிரதிபத்தியதே கிம் பக்தவியம் அதீந்திரியம் ஆத்மதத்துவம் அப்படின்றார் சங்கரா தன்னுடைய பாஷத்தில் அதாவது உலக விஷயங்களில் கூட ஒரு குரு கற்பிக்கிற கூடிய விஷயத்துல மாணவர்கள் சரியா புரிஞ்சு கொள்ள முடியாது எப்படி புரிஞ்சுக்கலாம் அஞ்சு டைப்ல புரிஞ்சுக்கலாம் ஒரு விஷயத்தை அஞ்சு டைப்ல புரிஞ்சுக்கலாம் சங்கரா இன்னும் மூளை பாருங்க எப்படி புரிஞ்சுக்கலாமா சம்மேக் சம்மே கிரகணம் குரு என்ன சொல்றாரோ கற்பூரம் அப்படியே சொன்னதை சொன்னபடி புரிஞ்சுக்கிறது அது யாரு ரொம்ப ரேர் யாருன்னா ரொம்ப ரேர் ரேர்னா ரேர்ல சுக பிரம்மம் எனக்கு தெரிஞ்சு சுக பிரம்மம் தான் சொன்னதை சொன்னபடி புரிஞ்சுட்டு ஒரே ஆளு யாசன் கூட புரிஞ்சுக்கல சுகன் சொன்னவனு சுக பிரம்மமா ஆயிட்ட அவன் அதுக்கு அவனுக்கு பேரு சுக பிரம்மம்னு பேரு ம்மம் சொல்றதில்ல நீங்க கவனிங்க அதனால அந்த சுகன் சமயக் கிரகணம் அப்படி அதுக்கப்புறம் என்ன சம்சய கிரகணம் சொல்லும் போதே சந்தேகமா புரிஞ்சுக்கிறது ரைட்டா தான் சொல்றாரா தப்பா தான் சொல்றாரா அப்படி சந்தேகத்தோட புரிந்து கொள்ளுதல் ஓகே சந்தேகத்தோட புரிந்து சந்தேகத்தோட புரிந்து கொள்றது பெட்டர் ஏன் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம் ஓகே இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ரொம்ப ஆப்போசிட் அது என்ன விபரீத கிரகணம் விபரீத கிரகணம் புரிஞ்சுதான் சந்தேகமா இருக்கிறவனுக்கு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம் எனக்கு இப்படி தோன்றது அது சரி பண்ணிக்கலாம் இவன் அப்படி கிடையாது விபரீதம் கரெக்டா ஆப்போசிட்டா இதுதான் கன்க்ளூட் பண்ணிக்கிறது இதுதான் இவர் இப்படிதான் சொல்லியிருப்பாரு அப்படி புத்தா இப்படி மௌனமா இருந்தாரு அவர் இப்படிதான் சொல்லியிருப்பாரு நாலு மதம் வந்து புத்தா பார்த்து நாலு மதம் வந்துருச்சு இதனால இதெல்லாம் இருக்கு அப்ப விபரீத கிரகணம் இந்த நாலாவது ஆள் இருக்கான் அக்கிரகணம் சுத்தம் ஒண்ணும் கிடையாது கிளாஸ் அசந்தது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னு ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒ மூணு பேரோட இவனுக்கு தான் பிரச்சனை என்ன பிரச்சனை வெளியில போற ராத்திரி வந்து இருட்டும் இருட்டும் கலந்த வெளிச்சம் கலந்த ஒரு இடத்துல வந்து சில இடத்துல இப்படி போட்டுப்பான் இந்த இது சோலக்காட்ட பொம்மை இருக்கும் ஓகே அப்படி போட்டிருப்பான் கம்பி சில சமயம் ரூட்டு போட்டிருப்பான் இப்படி இப்படி ஒரு ரூட்டு இப்படி ஒரு ரூட்டு போட்டிருப்பான் ஓகே அந்த மாதிரி கூட்டு ரோடு இங்க ஒரு கூட்டு ரோடு மெட்ராஸ் தாண்டி வந்திருக்கீங்களா கூட்டு ரோடு மப்சல் ரோடு கேள்விப்பட்டிருப்பீங்க கூட்டு ரோடு கூட்டு இந்த கூட்டு தான் கேள்விப்பட்டிருக்கேன் கூட்டு ரோடா கூட்டு ரோடு பார்த்திருப்பீங்க அங்க இப்படி எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி அத வந்து இவன் இது கண்ணாடி எடுத்துட்டு போவாதவன் அவங்க ஒண்ணும் தெரியாது என்ன தெரியாது அவனுக்கு சரியாகவும் தெரியாது சந்தேகமும் கிடையாது விபரீதமும் கிடையாது நேர போய் முட்டிப்பான் சந்தேகப்படுறோன்னா இது மனுஷனா இல்ல டெவிலா இல்ல தானா இருக்கிறது என்னது நான் நடுராத்திரியில போய் ஒரு பொண்ணை அங்க சாப்பிட்டு இருந்தேன் அம்மா இது குப்பிரட்டி போட்டு போற வருடாங்க அவங்க அப்பா இந்த பொண்ணு வீ கத்திட்டு அது பிசாசு நினைச்சு வெள்ளை வெள்ளைமா இருந்தது அது கிராமத்தில் ஒரு பழக்கம் இருக்கு வந்து கால் கீழே இருக்கும் மேல இருக்கும் கால் கீழ இருந்தா கால் இல்லைன்னா நீங்க ஆழமா நம்பிக்கை இருக்கிறது சினிமா வேற கட்டுவா இந்த பொண்ணு வீல் கத்தணும் அவங்க அப்பா விர கட்டி எடுத்துட்டு ஓடி வந்துட்டார் உள்ள இருந்து நடு ராத்திரி நான் ரொம்ப குயிக்கா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் மக்கு மாறுந்தா அடி சம் முதல்ல அடி விடும் அதனால வேஷ்டி வந்து கீழே மேல தூக்கிட்டேன் கால் பண்றது சந்தேகம் சில பேர் வந்து முடிவே பண்ணுவான் இது பிசாசு தான் நம்ம அந்த பக்கமே நம்ம முடி போயிடுவான் ரைட்டா இருக்கும் கரெக்டா போயிடுவான் இந்த மூணு பேரை தவிர இந்த நாலாவது நினைச்சு நினைச்சுப்பான சில பேர் ஒண்ணுமே தெரியுமாட்டி இதெல்லாம் விஷயத்திலே இந்த தகராறு இருக்கு பக்தவியம் அதீந்திரியம் ஆத்ம தத்துவம் அத்தீந்திரியத்துக்கு இருக்கிற அந்த ஆத்ம தத்துவத்தை எப்படிப்பா குரு சொன்ன நீ டக்குன்னு புரிஞ்சுப்பாருக்கு சான்சஸ் இருக்கிறது அதனால குரு என்ன சொல்றாரு இங்க சிஷின் சரியா தான் புரிஞ்சுன்னு இருக்கானா தப்பாத்தா புரிஞ்சுன்னு இருக்கானா அப்படின்னு உள்ளர சர்ச் பண்ணி உள்ளர போறாரு உள்ள போறது என்ன கதைன்றதை பார்ப்போம் ரெண்டாவது கண்ட முதல் மந்திர மேத்தீ திரமவீனோம் எயம் எத ே மீமா மிதி மேத்தே த நூனம்வம் வேத்த பிரம்மனோ ரூபம் எதஸ்யம் எதேவேதனு மீமாசியே இதுவரைக்கும் குருவாச்ச அந்த காலுவரி இருக்கிறது இல்லையா கடைசி காலுவரி அது சிஷியகா உச்ச மன்னே விதித்தம் அது சிஷியனுடைய பதில் ஓகே இங்க இந்த குரு லேசப்பட்டவர் இல்ல போல இருக்கு அவர் வந்து எப்படி கேட்கிறார் நீ இப்படி புரிஞ்சிருந்தா நீ புரியவே இல்லைன்னு அர்த்தம் புரியா இவ்வளவு நேரம் உபதேசம் பண்ண அந்த உபதேசத்தை இப்படி புரிஞ்சுக்கிட்டா தப்பு அதனால நீ என்ன பண்ணணும் விசாரம் பண்ண வேண்டியிருக்கும் சில சமயம் நம்ம ஓவரா இந்துசாஸ்டிக்கில் நடக்க முடியாத விஷயத்தெல்லாம் நடக்க சொல்லணும் சில குரு என்ன பண்ணுவேன் அவன் ஒரு கேள்வி கேட்டிருப்பான் இவர் மணிக்கணக்காக பதில் சொல்லிட்டு ஓகே இது நல்லதாக இருக்கிறது ஆனால் நான் கேட்ட கேள்வி அது இல்லை எப்படி இருக்கோம் எப்படி இருக்கோன்னா கரெக்டு தான் அந்த சிஷின் கரெக்டு ப்ரேடர் குரு சொல்றதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு நான் கேட்ட கேள்வி வேறே அதனால சில பேர் அடிச்சு விடுவான் எல்லாத்துக்கும் ஒரே பதில் என்ன கேள்வி வேறோ ஒரே பதில் அடிச்சு விடுவான் அப்படிலாம் இங்கே முடியாது இங்க குரு அவனை காரணம் பண்ணி எப்படி சொல்றான் இதுவரைக்கும் பண்ணி பரீட்சை பண்ணி வைக்கி பார்க்கணும் அப்படின்னு பார்த்து ஏன்னா இங்க குரு வந்து ஏய் நான் உபதேசம் பண்ணினேன்னு அந்த உபதேசம் பண்ணினது சரியா இருக்கான் இப்ப உங்களுக்கு பரீட்சை வச்சா எப்படி நாலு கிரகணம் என்ன கிரகணம் ஆகும் அந்த விபரீத விளையாட்டுக்கு நான் வரலா நீங்களை நல்லா புரிஞ்சுங்க சம்மே கிரகணம் அப்படி நாமுக்கும் சந்தோஷம் உங்க மக்களுக்கும் சந்தோஷம் எதுக்கு பரீட்சை வைப்பான மனசு நோகமான வேண்டாம் இந்த உபநிஷத்து சரியாக புரிய வைக்கிறதுக்கு தான் இதுல சில மந்திரங்கள்லாம் பின்னாடி வருது என்னோட வாங்கி கூட்டிட்டு போயிடறான் சில மாணவர்கள் உட்கார்ந்து இருக்காங்க போயிடுவான் கொஞ்சம் பேர் மாத்திர திறந்த முன்னாடி அவர் இந்த முடிஞ்சு போறாங்க முடிஞ்சவங்க போயிடுவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு சாப்டர் இருக்கிறது அதுல கொஞ்சம் பேர் போயிடுவான் பாஸ் பண்ணிட்டேன் நாட்டு இடையில கட் பண்ணு அப்புறம் கடைசி வரைக்கும் இருந்து ஆனா ஒரே டீச்சர் தான் ஓகே ஸ்டூடெண்ட் மாறின்ண்டே இருப்பாங்க அப்படி இந்த மூணு வகுப்பு இருக்கிறது மூணு கேட்டகரி மூணு அதிகாரி இருக்காங்களே உத்தம அதிகாரி மத்திய அதிகாரி மந்த அதிகாரி நம்ம நோக்குல பார்த்தா மந்த அதிகாரி மந்தம் போல இருக்க அப்படின்னு மந்த அதிகாரியே நமக்கு உத்தமா அதிகாரியா தோணும் பார்க்க போறோம் எப்படின்னு என்ன பிரம்மன் தெரிஞ்சுண்டியா பிரம்மனை தெரிஞ்சுண்டியா அப்படின்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க மாணவனுக்கு இட் இந்த கொஸ்டின் ட்ரபுள் நீ பிரம்மனை தெரிஞ்சுண்டியா அறிந்து கொண்டாயா அப்படி கேட்டா பிரம்மனை தெரிஞ்சின்றான்னு சொன்னாலும் தப்பாயிடும் தெரியலன்னு சொன்னாலும் தப்பாயிடும் ஏன்னா அதை அறிந்ததுக்கோ அறியாததுக்கும் வேறாக இருக்கிறது அப்பாற்பட்டிருக்கிறது இப்ப ஆன்சர் பிரம்மனை தெரிஞ்சின்றான் அந்த பிரம்மன் அறியப்பட்டது வேறானது தெரியல அப்படி சொன்னாலும் மாட்டிப்பான் தத் அவிதாத் அதி அத அறியப்படாத வேறானது எப்படி சொன்ன சரி சும்மா இருக்கான்னு வச்சுக்கோ பெரியவங்க கேட்டா சும்மா சில பசங்களை அவங்க அம்மா கேட்பா வாய தொடர்ந்து சொல்லா அப்ப வரும் பாரு கோபம் ஏதாவது பதிலுக்கு பதில் கத்தினா பிரச்சனை இருக்காது வெறும்னு இப்படியே இருந்து வச்சுக்கோ அப்போ ஒரு ஆத்திரம் வரும் பாரு வாயில என்ன கொழுக்கட்டிய வச்சிருக்க தொடர்ந்து சொல்றது அப்படியே பெரிய அர்ச்சனை பையன் ஸ்மார்ட்டா இருப்பான் அது திமிரு அப்ப குரு கிட்ட பேசாமே இருக்கக்கூடாது கன்வே பண்ணும் கம்யூனிகேட் பண்ணணும் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவோம் அதுதான் இந்த மந்திரம் வரப்போறது புரியுது சிக்கல்ல மாட்டி விடுறாரு பிரம்மனை தெரிஞ்ச முடியா அப்படின்னு அப்படி கேட்டுட்டா நீ பிரம்மனை தெரிஞ்சு கேட்டா எப்படி சிஷியன் பதில் சொல்லுவான் அங்கதான் இது வரைக்கும் படிச்சது முழு சாமர்த்தியம் இருக்கிறது சிஷியனுடைய சாமர்த்தியம் வெரி த்ரில்லிங்கா இருக்க போறது ஓகே அப்போ மௌனமா இருக்க முடியாது இந்த குருக்கு not ordinary fellow, okay? ஆரம்பிய சாதன சதுஷ்ட அதிகாரி நாம் அப்படிப்பட்டால் இவன் ஓகே அப்படிப்பட்டவன் அதனால குரு கேட்கிறார் பிரம்ம ஏவ அப்பி நூனம் வேத்த பிரம்மனா ரூபம்வம் அசிய தேவேஷு அத்தனு மீமாம் ஏவ தே அப்படி குருவாச்ச என்ன சொல்றார் இவரு அப்படின்னா இந்த இரண்டாவதுல மந்திரம் வேத்தனா தெரிஞ்சுக்கிறது பிரம்மன் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சு கொடுத்து பிரம்மன் அப்படி சுவேத்தன் நான் பிரம்மனை நான் நன்கு அறிந்து கொண்டேன் அப்படி நீ சொல்லுவாயானால் குரு கேக்கிற நீ நான் நன்கு பிரம்மனை அறிந்து கொண்டேன் காலையிலிருந்து நேத்திலிருந்து கிளாஸ் கேட்டிருக்கேன் அந்த பிரம்மன் எனக்கு தெரிஞ்சு அறிந்து கொண்டேன் என்று சொல்வாயானால் பிரம்மனை நன்கு அறிந்து கொண்டேன் என்று நீ சொல்வையானால் இதி மன்னியசே மன்னியசே இதி இவ்வாறு நீ கருதினால் இதி மன்னியசே யதி இவ்வாறு நீ கருதி என்றால் அப்படி ஓ சோமிய ஓ பெரியமானவனே நீ பிரம்மனை அறிஞ்சுக்கலேன்னு அர்த்தம் நன்கு அறிந்து கொண்டேன் சொன்னால் நீ பிரம்மனை அறிந்து கொள்ளவில்லை ஓகே விதவிதமான அனுபவம் எனக்கு கிடைச்சது நேத்தி கூட அந்த பக்கம் போனேன் அந்த மேகக்கூட்டத்தை பார்த்தேன் அப்படியே பார்க்கடல் வந்தது அது பள்ளி கொண்டான் வந்தது நான் பார்த்து ரசித்தேன் பெருமான உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் கேட்கும் போது இந்த என் வீட்டில் ஒண்ணு இருக்கு அது எழுப்பிடுத்து கேட்கும் போது எழுப்பணும் கனவுலையும் துரதிருஷ்டம் சில பேர் கனவுலையும் ப்ராப்ளம் வரும் அதனால அப்படி இதுன்னா அரைவல் டிப்பாச்சரா பிரம்மன் வந்தாடு போனாருன்னு நித்யகா பிரம்மன் ஆனா உபனிஷத்து டீச்சிங் வேதாந்த டீச்சிங் எப்பொழுதும் உள்ள அதுதான் பிரம்மன் அதனால சரியா புரிஞ்சுக்கான இடத்தை பிரகாசிக்க பண்றது எது லைட் நம்ம போன பிறகு என்ன பண்ணுவோம் போயிடுமா லைட்டு அப்படியே பிரகாசம் நீ வந்தால சரி நீ போனால சரி நீ பேசினாலும் சரி நீ பேசி போனால சரி நான் பேசிண்டே இருப்பேன் அதனால இந்த பிரகாசம் இருக்க நீ இருந்தாலும் இல்லையானாலும் இருந்தாலும் உன்னை பிரகாசிக்கப்படுத்தும் பிரகாசப்படுத்தும் நீ போனாலும் அது லைட் இருக்கும் ஓகே அந்த மாதிரி லைட் எப்படி இருக்கிறதோ அது போல மனதில் வந்து போகிறது பிரம்மன் கிடையாது உ மனசுல வந்து போகிறது பிரம்மன் கிடையாது ஓகே அப்படிப்பட்டது அப்போ தப்பும் வேத வேத்த தப்ரம் ஏவ வேத்த சொல்லிய உபதேசம் உனக்கு அல்பமே புரிந்தது மகனே நான் உனக்கு வந்து பிரம்மன் வந்து போச்சு நேத்துக்கும் வந்து போச்சு கணவளையும் பார்த்தேன் அப்படிலாம் சொன்னா நான் உபதேசம் எதுவும் கொஞ்சம் எதுக்கு நிறைய ஒண்ணுமே புரியலன்னு சொல்றது கொஞ்சம் புரிஞ்சு வச்சுன்னு இருக்க சொல்லலாம் வழிய நீ வந்து இத சரியா புரிஞ்சுல ஏன்னா நேத்தம் எத்தித்த உபாசத்தே நேத்தம் எத்தித்த உபாசத்தே அது பிரம்மன் அல்ல எல்லா அனுபவத்துக்கும் காரணமான சைத்தன்யம் தான் பிரம்மன் ததேவ பிரம்ம துவம்பித்தி ஓகே நேத்தம் எத்தித்த உபாசத்தே ரெண்டு வார்த்தை போட்டுக்குங்க எது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களோ அனுபவிச்சீங்களோ அது பிரம்மன் இல்லை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கான சைத்தன்யம் இருந்தது அந்த சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் பிரம்மன் இந்த கனவுலையோ மற்றதுலையோ உங்களுக்கு காட்சி கொடுத்தது கண்டைங்க இல்லையா அந்த கான்சிய அந்த கான்சியஸ்னஸ் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்காது அந்த சாட்சா பெருமாள் சங்கு சக்கரதாரியும் வந்து போனார் வித்சிய சங்கு சக்கரதாரிய நீ பார்த்திருக்க முடியாது அந்த கான்சியம் இருக்கிறத அது பிரம்மன் ததேவ பிரம்மத்துவம் வித்தி அதனால இது புரிஞ்சுக்கும் அதனால இது வந்து ஒளி ஒளி நிகழ்ச்சி இல்லை உன் மைண்ட்ல இருக்க ஒளி ஒளி நிகழ்ச்சி இல்லை ஓகே அஸ்ய பிரம்மணகா ரூபம் மனுஷேஷு அங்க சப்ளை பண்ணிக்கணும் மனுஷேஷு அங்க வார்த்தை இல்லை ஏன் மனுஷேஷு இங்க தேவேஷு இருக்கிறது அங்க மனுஷேஷு போட்டுக்கணும் ஓகே அஸ்யா பிரம்மனகா ரூபம் மனுஷேஷு பிரம்மஸ்வரூபம் மனிதனிடத்தில் பார்க்கும் வரை வெஸ்டில் இருக்கிற இன்னர் சைடு ஆத்மாவ பிரம்மத்தை சைத்தன்யத்தை பார்க்கிற நீ முயற்சி பண்ணிட்டு இருக்க வரை ஆர் அப்படி நீ மனுஷேஷு அசிய பிராணகா பிரம்மணா எத் ரூபம் உபலப்யத்தே ததுவம் வேத்த பிரம்மஸ்வரூபம் அந்த இது நீ பார்த்திருக்க அதுக்கு பேரு ஆத்தியாத்மிக உபாதி ஆத்தியாத்திக உபாதி இல்ல இல்ல அசிய பிரம்மனஹா ரூபம் தேவேஷு நான் வந்து முப்பது முக்கோடி தேவதைகள் இருக்கிற அந்த விஷயத்தை பிரம்மனா பார்த்தா ஆதி தெய்வ உபாதி மைக்ரோ உபாதி ஆர் மேக்ரோ உபாதி அதனால யுவர் கான்சியஸ் லெவல் சமஸ்டி லெவல் இருக்கிற உபாத்தியோ வெஸ்டி லெவல் இருக்கிற உபாதியோ அல்ல அப்ப நீ அறிந்து கொண்டது என்னது அல்பம் கொஞ்சம் தான் தெரிஞ்சு வச்சு டோட்டல் அப்சல்யூட் தெரியலை சொல்லலாம் தப்பு கிடையாது தெரிஞ்சு வச்சிருக்கிறது அல்பம் இது அதிஷ்டானமாக இருக்கிற எப்பொழுதும் இருக்கிற களிமண் தெரிஞ்சு அண்ட் சமஸ்டி லெவல்ல கான்சியஸ் இன்னும் முழுமையாக அறியவில்லை என்று அர்த்தமாகிறது சோர்வு வேண்டாம் இந்த விஷயத்தை மாத்திர புரிஞ்சுக்கோ இங்க சொல்றது என்னன்னா நீ தப்பா புரிஞ்சுக்க கூடாதப்பா அதுதான் இங்க இங்க என்ன இன்ட்யூஷன்னா நீ தவறா புரிந்து கொள்ளக்கூடாதுன்றது ஒரே கவலை அதனால இந்த மாணவன் அதனும் நீ தப்பா புரிஞ்சுக்க கூடாது அதனும் அதனால் என்ன செய்யணும் நீ இந்த வேதாந்த வகுப்பு வந்து எல்லாம் நிறுத்தி தியானம் பண்றதுக்கெல்லாம் போறைய அது கூடாதுன்னு சொல்றது சொல்றது மீமாம் மீமாம்சியம் பண்ணு மீமாம் ஏவ தே தேக்கு என்ன தேவைப்படுறது மீமாம் தேவைப்படுறது மீனு மாம்சம் சொல்லக்கூடாது மீமாம்சியம் மீமாம்சியம் தேவைப்படுறது அதாவது நீ புரிந்து விஷயத்தை விசாரம் செய்ய வேண்டும் என்ல் தேடுகிறேன்ஸ் பண்ணிட்டே அறியவில்லை அப்படி அறிந்திருந்தாலும் அல்பமாக ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அங்க பார்த்திருக்கிற மாதிரி இருக்கிறது அதனால நீ தெரிந்து கொண்டதை விசாரம் செய்ய வேண்டும் இதுல இருந்து உபநிஷத்து சொல்றது வார்த்தை என்னன்னா எனக்கு புரியல தெரியலன்னு சொன்னா என்ன செய்யணும் இந்த கண்ணாடி இருக்கிறது இது சரியா தெரியலன்னு என்ன அர்த்தம் இப்படிலாம் பண்ணுவான் நீங்க பாத்துக்கல கண்ணாடி போட்டாலும் ஒரு ஸ்டைல் இருக்கும் அப்புறம் சொல்லுங்க இந்த பெரிய மனுஷன் எல்லாம் பார்க்கும்போது இப்படிலாம் அவர் பண்ற சேஸ்டை எல்லாம் பார்த்துட்டு இருக்கணும் அவர்கிட்ட டொனேஷன் வாங்க போயிருக்காரு இவர் ஏ நான் எவ்வளவு வந்து நான் எவ்வளவு நேரம் அப்புறம் வயா அப்படின்னு சொல்லுவா நீ உங்க பொறுமை இல்லைன்னா உடனே டொனேஷன் கிடைக்காது டக்குன்னு சொல்லுங்க முடியுமா முடியாத டக்குன்னு சொல்ற முடியாது போயிட்டு வா அப்படின்னு போனா அவர் இப்படிலாம் பண்ணுவார் அப்புறம் என்ன தம்பி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு இல்ல அப்படியே என்ன செய்யணும் இந்த கண்ணடை அழுக்காருன்னா இன்னும் கொஞ்சம் தொடர்ச்சிக்கலாம் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்கலாம் ஓகே அவன் ஏதோ கண்ணில் விடுவான் கண்ணை துற சொல்லுவான் கண்ணை துறந்து திருப்பி மூட சொல்லுவான் கண்ணை துறக்கும்போது டபக்கன்னு கொஞ்சம் மருந்து விட்டுவான் ஓகே ஏன்னா கண்ணில் தான் பார்த்தாக்கணும் வேற எதுவும் வரவில்லை ஒன்னு இதை பண்ணுவேன் ஒரு சீட்டு கொடுப்பான் கண்ணாடி போட்டுக்கங்க செக் பண்ணுவான் அந்த செக் பண்ணுற இடத்துல போனால் இன்னும் கொஞ்சம் பெரிய இடத்துக்கு போயிட்டீங்கன்னா இந்த இங்க ஒருத்தன் வருவான் செக் பண்ணுவான் அவன் ஒருத்தன் செக் பண்ணுவான் இப்படி இப்படி பார்க்க சொல்லுவான் அப்புறம் இப்படி பார்க்க சொல்லுவான் ஒரு பொண்ணு இப்படி வந்து இப்படி எல்லாம் போடுவான் நினைச்சியும் போடுவா தெரியுதா தெரியுது அதெல்லாம் பார்த்து அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் பண்ணிட்டு அவர் கண் அடைப்பது நல்லா நீ எப்படி பண்ணினாலும் கண்ணுல தான் பார்த்தாக்கணும் எவ்வளவு பரீட்சை பண்ணாலும் கண்ணு பரீட்சி கண்ணாடி போட்டு பண்ண அதை வேற வழி கிட பார்க்கும் அப்படி கேட்டிருக்கேன் போட்டுட்டே இருப்பா நல்ல அம்மாவா இருந்தா போதும் இன்னும் போட்டு இருக்கேன் சாப்பிட்டுட்டே இருக்கேன் அப்படியே சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன் சில குழந்தை ரெண்டுலேயும் முடிஞ்சிடும் சிலது இருபது போட்டதா அப்படி அப்படின்னு எவ்வளவு தூரம் சாப்பிட்றது தெரியும் இது ஓ பையனுங்க தொப்ப நிறைஞ்சு எடுத்துங்க புரிஞ்சுப்பா அம்மா பிரைடுதா அப்போ வயத்துக்கு சில பேருக்கு ரெண்டு இட்லி சில பேருக்கு இருபது இட்லி அல்ப வயத்துக்கே இப்படி போடுற நம்ம மனசு புத்திக்கு அவங்க அது வரைக்கும் விசாரணை பண்ணணும் பசியாத்திரம் சாப்பிடணும் அவ்வளவுதான் சிம்பிள் சாப்பிடணும் வேற எது பண்ணாலும் ஒண்ணும் நடக்காது அதனால மீமாம்சம் விசாரணையம் பண்ணு தே உனது அறிவு புத்திக்கு மீமாம் தேவைப்படுகிறது ஏனா இந்த கேள்வி வந்து சாதாரண விஷயம்ல இது வந்து அசப்தம் அஸ்பரிஷம் அரூபம் அவ்வயம் ததா அரசியம் அக்கந்த அப்படி சொல்றது உபநிஷத்து இது சப்தத்தினாலயோ ஸ்பரிஷத்தினாலேயோ எதனாலேயோ அறிய முடியாது அதனால நீ பிரம்மனை அறிந்தை அறிந்தாயோ அதனால விசாரம் பண்ண எப்படி சொல்லணும் பிரம்மனை தெரிஞ்சின்றியா சிஷியன் கேட்டா அந்த சிஷியன் வந்து அப்படி செலுத்துண்டு வரா என்ன கேள்வி என்கிட்ட வந்து கேட்டுட்டீங்க இவ்வளவு நேரம் உபதேசம் பண்ணிட்டு பிரம்மனை தெரிஞ்சின்றே கேட்டீங்க நீங்க அப்படி சுட்டு சிஷியகா உவாச்ச மண்யே விதித்தம் மண் விதித்தம் நான் அந்த பிரம்மனை அறிந்து கொண்டதாக அறிகிறேன் சங்கரா இந்த பையன் எப்படி இருக்கா சிஷ்யன் சின் முகவத்தை என்ன கேள்வி கேட்டீங்க பிரம்மன தெரியலையா எனக்கு நன்னா தெரிஞ்சு அவர் எப்படி இருப்பார் அறிந்ததுக்கு அறியாததுக்கு நான் நன்றாக அறிந்து கொண்டேன் சொன்ன மண்யத்தை வித்தித்தம் அறியப்பட்டதாகவே நான் அறிகிறேன் அறியப்பட்டதாக நினைக்கிறேன் அப்படின்றான் மண்யத்தே அப்படின்றான் குரு என்ன பண்ணுவாரு இப்படி பார்க்கிறேன் இப்படி பார்க்கிறேன் முறைச்சு பார்க்கிறான் இவ்வளவு நேரம் என்ன சொன்ன அறியப்பட்டதாகவே கருதுகிறேன்னு சொன்ன என்னையா அர்த்தம் இன்னே அர்த்தம் மத்தியானம் சாப்பிட்டுட்டு வந்தது பேசணும்னு அர்த்தம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ண பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமாய பூர்ணமேவிஷே ஹரி ஓம்ீகரு நமஹ